ம் பிரபாரிஜாத்தய தோத்தவேற்றை கணையமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம ரஜசி பிரலயம் கமசங்கிஷு ஜாய்தலீனூஷ்ணர் எந்தெந்த குணங்கள் விரத்தியாயிருக்கிற போது இந்த ஜீவன் ஷரீரத்தை விட்டு பிரிஞ்சான்னா அதாவது மரணத்தை அடைஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு என்ன கதி கிடைக்குங்கிறத தான் சொல்லுகிறார் பதினாலாவது ஸ்லோகத்தில் சத்வகுணத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற போது மரணம் அடைஞ்சால் என்ன கத்தின்னு சொன்னார் இரண்யகர்ப உபாசனை பண்ணக்கூடியவர்கள் அடையக்கூடிய பிரம்மலோகத்தை சுத்தமான பிரம்மலோகத்தை அடைவார்கள்னு சொன்னார் இங்க ரஜோகுணம் விருத்தியா இருக்கிற போது ரஜசி பிரலயம் கத்வா ரஜசின்னா ரஜசி பிரவருத்தே நம்ம சப்ளை பண்ணிக்கணும் தேகபருத்து தேகத்தை உடையவன் பதினாலாவது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பிரவருத்தே தேகபருத்து இதெல்லாம் இங்கே சப்ளை பண்ணிக்கணும் தேகவான் தேகத்தை ஜீவாத்மா பிரவருத்தே ரஜசி ரஜோகுணம் விருத்தியாக இருக்கும் பொழுது அதாவது ரஜோகுணத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே படித்தோம் பிரளயம் கத்வா பிரலயம் கத்துவான்னா மரணம் பிராப்பிய அந்த தேகத்தை விட்டு விலகி மரணமடைந்த பிறகு கர்மசங்கேஷு ஜாயத்தே கர்மத்தை ஏதாவது லௌகிக கர்மா வைதிக கர்மாவை பண்ணக்கூடிய மனுஷரீரத்தில் பிறப்பாம் அவர்களெல்லாம் சத்த குணத்தில் இருக்கிறவன் தேவசரீரம் உத்தமோத்தமமான பிரம்மலோகத்துக்குள்ள சரீரம் இது மறுபடியும் மனுஷிய சரீரம் கர்ம ஆசக்தி யுக்தேஷு மனுஷேஷு ஜாயத்தைங்கிறார் ஆதிசங்கரர் அதாவது கர்மத்தை செய்யறதை எப்போ பார்த்தாலும் வேலை செய்யறத அப்படிப்பட்ட அது தவறு இல்லை ஆனால் அதற்கும் மேலே போகணும் அதுலேயே நம்ம ஒர்க்கஹாலிக்காகவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்றார் அஹா கர்மசங்கேஷு ஜாயத்தே மனுஷனாக பிறக்கிறான் ததா அப்படியே தமசி பிரலீனகா தமோகுணம் அதிகமாக இருக்கும் பொழுது மரணம் அடைகின்றவன் மூடயோனிஷு ஜாயத்தே மூடயோனிஷுன்னா அறிவு வளர்ச்சி இல்லாத பசுக்கள் விலங்குகள் பறவைகள் இந்த மாதிரி சரீரத்தில் பஸ்வாதி யோனிஷுங்கிற ஆதிசங்கர் பசுக்கள் முதலான அறிவு வளர்ச்சி இல்லாத செயல் புரிய முடியாத சரீரங்களில் மூட யோனிஷு ஜாயத்தே மறுபடியும் பறக்கிறான் ஆகவே இந்த பதினாலு பதினஞ்சு ரெண்டு ஸ்லோகங்களும் எந்தெந்த குணங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்தந்த குணங்களுக்கு தகுந்த மாதிரி மரணம் அடையும் பொழுது அந்த கதியானது அமைகிறது ஆக பிரம்மலோக பிராப்தி மனுஷரீர பிராப்தி அப்புறம் பசு சரீர பிராப்தி இதுதான் அதனுடைய கத்திங்கிறத சொல்லியிருக்கார் அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த குணங்களை பற்றி சொல்கிறதுனால நாம் சத்துவ குணத்தை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுதான் இதனுடைய சாரம் இன்னும் சில ஸ்லோகங்கள்ல இதனுடைய கருத்தை திரும்பவும் சுருக்கி சொல்ல போறார் பகவான் அதை நாளைக்கு படிப்போம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்